அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் தென் தமிழே உயிரே நறுந்தேனே நற்செயலினை மூச்சினை உணக்களித்தேனே நீ நைந்தாயனே நைந்து போகும் என் வாழ்வு நன்னியை உணக்கினே எனக்கும் தானே என்று என தமிழ் அண்ணையை போற்றி வணங்கி மகிழ்கிறேன் நற்றினை வானொலியில் இன்றைய தகவல் துளிகள் வழங்குபவர் திருவாரூர் மாவட்டம் தேந்தமங்கலம் ஓய்வு பெற்ற நல்லாசிரியை தேன்மொழி முத்துக்குமாரசாமி இன்று விடாமுயற்சியும் குரு பக்தியும் என்பதைப் பற்றி பார்ப்போம் விடாமுயற்சியுடையவன் விரும்பியதை பெறலாம் முடிந்தால் முயற்சிசை இல்லை பயிற்சிசை முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது நாம் இன்று விடாமுயற்சியும் குரு என்பதை பார்ப்போம் எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்பது பழமொழி குருவை நாம் அகத்தேயும் புறத்தேயும் வழிபடுவதால் நினைத்த பெரும் பேச்சை பெறலாம் குரு பக்தியாலே உயர்வு பெற்றவர்களில் விளங்குபவர்கள் குரு நமச்சிவாய உதங்கர் உபமன்யோ அர்ஜுனன் போன்ற பலரும் உள்ளார்கள் இவர்களிலும் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குபவன் ஏகலைவன் என்ற ஒரு வேடன் அவனுடைய குரு பக்தியும் விடாமுறும் இணையமலையை விட உயர்ந்தது கடலினும் ஆழமுடையது வேதங்களையும் வேதாந்தங்களையும் திரிபுர உணர்ந்தவர் இணையற்ற பாண்டித்யம் உடையவர் வறுமையின் காரணமாக அத்தினாபுரம் வந்து மரால் போற்றப் குருகுல குமாரர்களாகிய பாண்டவர்களுக்கும் மற்றும் வேதத்தை கற்றுக் கொடுக்கும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் எளிதில் விளங்கும்படி கற்பித்து வந்தார் அவர்களுடைய ஆர்வம் குரு பக்தி ஊக்கம் பண்டைய தவ பயனுக்கும் தக்கவாறு அவர்கள் கல்வியில் நேமை பெற்றார்கள் அவர்களில் அர்ஜுனன் சிறந்தவனாக விளங்கினான் குருவுல பயிற்சி வந்து விடுவான் காணும் போதெல்லாம் கருத்தாலும் கரத்தாலும் தொழுவான் குருநாதர் சொல்லித் தருபவர்களை கருத்தூன்று கேட்பான் கேட்டவர்களை மறக்காமல் மனதில் தடியவைத்தும் கொள்வான் ஒரு முறை கேட்ட பாடத்தை மறுமுறை கேட்கின்ற மே அவனிடம் இல்லை விஷயத்தை அவன் எளிதாக மறப்பதும் இல்லை இணைவாப்பெளி நிகரற்றாக விளங்கினான் வகுப்ப முடிந்த பிறகும் எல்லோரும் வீட்டுக்கு சென்ற பிறகு குருவிடைய தொண்டுகளை செய்து அவருடைய அனுமதி பெற்று அவரை வணங்கி வழிபட்டு செல்வான் இதனால் புரோணருக்கு அர்ஜுனனிடம் அளவற்ற அன்பு உண்டாயிற்று புரோணர் அர்ஜுனனுக்கு மிகச்சிறந்த புதிய பயிற்சி எல்லாம் கற்றுக் கொடுத்தார் அர்ஜுனன் வீழ்விட்டையில் முதலமைச்சர் ஒருவரைக் கண்ட கௌரவர்கள் இடையில் அர்ஜுனன் நட்சத்திரங்களுக்கு நடுவில் ஒளி வீசும் முழு மதியை போல் திறந்து விளங்கினான் இது இப்படி இருக்க இரணியராஜனின் மகன் ஏகலைவன் திரோணரிடம் இல்வித்தை கருக்க விரும்பினார் சந்தித்து அவர் பாத கமலத்தில் விழுந்து வணங்கி குருநாதா என்னுடைய அறியாமையை ஒழித்து அடியனை என்னுடைய தங்கள் மாணவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினான் அரச பயிற்சி தரலாது என்பதாலும் தனக்கு ஒய்வின்மை இல்லாததாலும் புரோணர் ஏகனைவனிடம் நீ இங்கே இருந்து கற்பதற்கு வசதிகள் இல்லை மேலும் நீ இயற்கையிலேயே வானங்களை விடுவதில் வல்லவன் எனவே நீயும் என் மாணவன் நீ சிறந்த வில்லாளியாக திகழ்வாய் என்று வாழ்த்தி அவனை அனுப்பி வைத்தார் துரோணர் குருநாதாராக இருந்து பயிற்சி கொள்ள மறுத்த பிறகும் தனது விடாம முயற்சியினால் வில் வித்தையில் வீரனாக வர வேண்டும் என்ற எண்ணத்தால் துரோணரைப் போலவே மண்ணால் ஒரு பதுமையை செய்தான் ஏகலைவன் பதுமையை துரோணராக பாவித்து தந்தனைகள் வழிபாடுகள் பலவும் செய்து திருவுருவத்தின் முன் நின்று வில் வித்தையை தனது சுய முயற்சியாலும் குரு பக்தியாலும் எல்லா பயிற்சிகளையும் இயல்பாக அர்ஜுனனுக்கு சிறப்பாக கற்றுக் கொடுத்த வித்தைகள் அனைத்தும் காட்டில் இருக்கும் ஏகலைவனுக்கும் புரிந்தன எனவே அவனது குரு பக்தியும் அவனை உயர்ந்த நிலைக்கு மேலும் மேலும் உயர்த்தினர் அர்ஜுனனுக்கு மட்டும் ஒரு கனையை அம்பி விடுத்தால் அது ஏழு பிரிவாக கொத்தாக போய் பார்க்கக்கூடிய சிறந்த வித்தையை சொல்லிக் கொடுத்தார் இந்த வித்தையும் காட்டில் இருந்த ஏகலைவனுக்கு விளங்கிற்று கௌரவர்களும் அன்று மாலையே குருவின் அனுமதியுடன் பேட்டைக்கு சென்றனர் அவர்களுடன் சென்ற நாய் ஏகலைவனை காட்டி பார்த்து குறைத்துக்கொண்டே நெருங்கியது ஏகலைவன் உடல் குருநாதோர் மனதில் உணர்த்திய அந்த புதிய முறையை பயன்படுத்தி ஒரு கனையை தொடுத்தான் அது ஏழாகப் பிரிந்து நாயின் வாயில் கொத்தாக தைத்தது அதை ஏகல் இவன் துரோணரே என் குரு அவரே எனக்கு கற்பித்தார் என்றான் என்ன எனக்கு மட்டும் சொல்லித் தருவதாக சொன்ன இந்த வித்தையை எப்படி இவன் இனந்தான் நம் குருவிடமே கேட்டு விடுவோம் என்ற முடிவுடன் அர்ஜுனன் ஈடு சென்றான் துரோணர் அர்ஜுனா ஏகலைவனை எனக்கு காட்டு நான் கேட்கிறேன் என்று கா அழைத்து சென்றார் ஏகலைவன் குருவை பார்த்தவுடன் அவரது பாதத்தில் வீழ்ந்து விதிப்படி அவரை பூஜித்தான் ஓடினான் ஆடினான் ஆனந்தமடைந்தான் குருநாதா குருநாதா என்று ஆனந்த கூப்பாடினான் குரோமார் உன்னுடைய குரு யார் என்று ஏகலைனிடம் கேட்டார் அடிய நீங்களே குரு இதோ இந்த திருவுருவத்தை தாங்களாக பாவித்து தங்கள் திருவுருளால் வீ வித்தையை பயில்கின்றேன் நீங்கள் உள்ளத்திலே விளக்கினீர்களே தங்களிடம் இருந்த பிரிவாக பிரியும் வித்தையையும் கற்றேன் இவ்வாறே என்றார் குரு பக்தியினால் தானே கற்கும் தன்மையை அற்புதமான அவனின் குரு பக்தியையும் அறிந்தார் உடனே ஏதெய்வா நீ எனக்கு ஏதாவது குரு தட்சணை கொடு என்றார் குருநாதா பிரச்சனையாக எதை கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் ஏகலைவன் நீ வழக்கை பெருகுரலை கொடு என்றார் வீவிட்டைக்கு சிறந்த அங்கமாகிய பெருவுரலை கொடு என்று தன் குரு கேட்டவுடன் ஏகலைவன் சிறிதும் யோசிக்காமலும் மனதிலும் முகத்திலும் ஏன் அகத்திலும் ஏற்றுமை அடையாமல் தனது வளது கை பெருவுறளை எட்டினான் தட்டை வைத்து குருநாதர் திருவொடியை சமர்ப்பித்து வணங்கினான் குரு அருளால் ால் தன் வாழ்க்கைக்கு தேவையானவைகளை ஏட்டையாடி வாழ்ந்தார் தன் குரு சீடனாக ஏற்க மறுத்தாலும் தனது விடாமுயற்சியால் பல வித்தைகளைப் பற்று குரு பக்திக்கு உதாரண புருஷனாக விளங்கினான் ஏகலைவன் இந்த கதையின் வாயிலாக நீண்ட கால மாணவர்களே நீங்களும் குரு பக்தியுடன் விடாமுயற்சி செய்து வாழ்க்கையில் உயர்வடையுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்